கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டறலும் எங்கள் பிரார்த்தனையை கேட்டறலும் என்று கிறிஸ்துநாதரை மன்றாடினோம் இப்பொழுது நம் மன்றாட்டு ஒரு சிறிது மாற்றமடைந்துள்ளது எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டறலும் இம்மன்றாட்டை கேட்கும் போது இரு கேள்விகள் நமது மனதில் எல்லாம் ஒன்று சற்று உச்சரித்த கிறிஸ்துவின் திருநாமத்தை திரும்பவும் உச்சரிக்க வேண்டியதன் அவசியம் என்ன இரண்டாவது நன்றாக கேட்டறலும் ஏன் மன்றாட வேண்டும் நாமம் இனிமை மிக்க நாமம் இன்பம் பொழியும் நாமம் ஈடேற்றம் தரும் நாமம் ஆறுதல் அளிக்கும் நாமம் சாந்தி நல்கும் நாமம் இத்தகைய நாமத்தை ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல ஆயிரம் முறை அல்ல ஆயிரம் ஆயிரம் முறை உச்சரித்தால் தான் என்ன தவிட்டாத தீஞ்சுவை அமுதம் என்றோ அந்நாமம் அது தவிட்டுதல் எங்கனும் திரும்ப திரும்ப சொல்லுவதால் அதன் இனிமை குறைந்து விடும் என்ற பயம் எழுகின்றதா அர்த்தமற்ற பயம் அது அரைத்தாலும் சந்தனம் தன் மனம் மாறுமோ எவ்வளவுக்கு எவ்வளவு அவ்வினிய நாமத்தை உச்சரிக்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இனியமன் இனிமையன்றோ காண்போம் அன்றையும் நமது நிலைமையை சற்று கவனித்தால் சேசுவின் நாமத்தை அடிக்கடி உச்சரிக்க வேண்டுவதன் அவசியம் என்ன என்று விளங்கும் நாம் எல்லோரும் பரதேசிகள் இவ்வுலகம் நமக் நமக்கு சதம் அல்ல மோட்சமே நமது சொந்த வீடு அங்க போய் சேரத்தான் இப்பொழுது பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம் வழி பிரயாணமோ அவ்வளவு சுலபமானதல்ல ஆபத்துக்கள் நம்மை எப்பக்கத்திலும் தூழ்ந்திருக்கின்றன உலகம் பசாசு சரீரமாகிய நமது ஜன்ன விரோதிகள் நம்மை தங்கள் வலையில் விளத்தாட்ட கங்கணம் கட்டி கொண்டு அசிரத்தையா இருந்தால் ஆபத்து நிச்சயம் ஆகவே நாம் எப்பொழுதும் மிக விழிப்பாக இருக்க வேண்டும் நம் எதிரிகளோடு சலியாது போர் அவர்களை புறங்காண வேண்டும் இப்போராட்டத்தில் வெற்றி காண்பது நமது சொந்த பலத்தினால் மாத்திரம் சாத்தியமாகாது அப்படியானால் அது கைகூடுவது எங்கனம் இவ்விஷயமாக நாம் செய்ய வேண்டியது ஏதாவது உள்ளதா ஆம் இது சாத்தியமாவதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்று உள்ளது அது ஆபத்தில் இருப்பவன் அதிலிருந்து தப்பிக்க என்ன செய்வான் தனவுக்கு உதவியாக வரும்படி பிறரை கூவி அழைப்பான் அவ்வாறே நாமும் நமது ஞான யுத்தத்தில் நமக்கு உதவி அருளும்படி வல்லமை மிக்க நாபத்தை உச்சரித்து எப்போதும் அவரது உதவியை இறந்து மன்றாட வேண்டும் ஏனெனில் நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழ் வேறே நாமம் மனிதர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்போஸ்லர் நடவடிக்கை நாலு பன்னெண்டு இன்னும் வாழ்க்கையின் துன்ப துரிதங்களை அமைந்த மனதோடு அனுபவிப்பதற்கு நமக்கு பலமும் தைரியமும் தருவது சேசுவின் திருநாமம் மிகுதியால் ஆறுதலற்று அவதியுறும் உள்ளத்திற்கு ஆறுதல் அளிக்க வல்லது திருநாமம் மன வீண் சந்தேகங்கள் வீண் பயம் முதலியவற்றால் அழைக்களிக்கப்படும் ஆன்மாவுக்கு மனசா சாந்தியர்களும் ஒளி வருவது சேசுவின் ஒப்பற்ற நாமம் பாவ புரளுவோரை கை விடுவது சேசுவின் நாமம் சாங்கோபாங்கத்தின் கொடிமுடி அடைய நமக்கு உறுதி புரிவதும் சேசுவின் நாமம் இத்தகைய பெருமை வாய்ந்த நாமத்தை நாம் அடிக்கடி உச்சரித்து அரும் பயனடைய வேண்டாமா ஓ சேசுவே என் கூறிய ரிச்சகரே உமது திருநாமம் என்று புகழப்படுவதாக ஆராதனைக்குரிய உமது திருநாமத்தை எப்பொழுதும் பக்தி ஆசாரத்துடன் உச்சரிக்கும் நற்பழக்கத்தை நாங்கள் கைகொள்ள வர எங்கள் சிந்தையும் நாவும் நாமத்தால் புனிமிதம் எங்கள் சத்துருக்களோடு நாங்கள் செய்யும் ஞான யுத்தத்தில் உமது வல்லமையினால் வெற்றிக்கான கிருபி புரிந்தருளும் இறுதியில் உமது திருநாமத்தின் வல்லமையினால் நாங்கள் ஈழற்றமடைந்து மௌஜ உமது நேச மாதாவோடும் சகல சமணசுக்களோடும் அச்சிஷ்டவர்களோடும் மது திரு நாமத்தை சதா காலமும் போற்றி புகழும் பெரும் பேச்சை இறங்கி அளித்தறளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டறலும் இனி இரண்டாவது கேள்வியை சற்று கவனிப்போம் எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டறலும் என்று சொல்வானேன் எங்கள் பிரார்த்தனையை கேட்டறலும் என்று சொன்னால் போதாதா போதாது என்றுதான் பதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் சில சமயங்களில் நமது மன்றாட்டுகள் உடனடியாக கேட்கப்படுவதில்லை நமது மன்றாட்டை கேட்கும் கேட்டும் கேளாதவர் போலிருக்கிறார் சேசு நமது தாழ்ச்சியையும் விசுவாசத்தையும் அதிகரிக்கவும் நமது மன்றாட்டை அதிக பலனுள்ளதாகவுமே சேசு நமது மன்றாட்டுகளுக்கு செவிசாய்க்க தாமதிக்கிறார் இவ்வித சமயங்களில் நாம் மனமுடைந்து போவது நியாயமா நமது விசுவாசத்தை தளர விடுவது பொருந்துமா அதற்கு மாறாக நமது விசுவாசத்தையும் தாழ்ச்சியையும் இரட்டித்து கொண்டு விடாபுடியுடன் விடா பிடியுடன் மீண்டும் மீண்டும் மன்றாட வேண்டும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டிடலும் என்று மன்றாடும் இத்தகைய ஜபம் தான் தாழ்ச்சியோடும் விசுவாசத்தோடும் மனம் தளராமல் திரும்ப திரும்ப செய்யப்படும் ஜபம் சர்வேசரன் சமூகத்தில் அதிக வல்லமை உள்ளது அப்படிப்பட்ட ஜபத்தை அவர் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டார் சிவிசேஷத்தில் கூறப்பட்டுள்ள கனனிய நாட்டு ஸ்திரீ இதற்கு ஒரு எடு எடுத்துக்காட்டு இப்பன் பசாசினால் அலைக்கழிக்கப்படும் தன் மகளை குணப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரை கெஞ்சுகிறாள் ஆண்டவரோ அவளை பரிசோதிக்க அவள் விண்ணப்பத்தை கேட்டும் கேளாதவர் போல மேலே நடந்து செல்லுகிறார் அவளோ சேசுவை பின்தொடர்ந்து போகிறாள் இதை கண்ட சீஷர்கள் ஆண்டவரே இந்த ஸ்திரீ ஏங் இவ்வாறு கதறி கொண்டு எங்கள் பின்னால் வருகிறாள் அவளை தேவரில் அனுப்பிவிடும் என்றார்கள் இரக்கமே உருவான இரட்சகர் அவளை சோதிப்பதற்காக இஸ்ரேல் கோத்திரத்தில் நின்று திதறிப்போன ஆடுகளிடம் அனுப்பப்பட்டன வழிய மற்றபடி அல்ல என்கிறார் அப்பெண்ணோ இதை கேட்டு மனம் தளரவில்லை தலையை கவிழ்த்து கொண்டு வந்த வழியே திரும்பி போக போய்விடவும் இல்லை ஆனால் தைரியத்தோடும் முழு நம்பிக்கையோடும் ஆண்டவரின் அடிகளில் விழுந்து ஆண்டவரே என் மேலிறங்கும் என் மகளை குணமாக்கும் என்று உருக்கமாக வேண்டுகிறாள் ஆண்டவரோ மேலும் அவளை பரிசோதிக்க விரும்பி பிள்ளைகளின் அற்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது நல்லதல்ல என்கிறார் அவளோ ஆண்டவரே மெய்தான் ஆனால் நாய்க்குட்டிகளும் தங்கள் எஜமானரின் மேஜையிலிருந்து விழும் ரொட்டி துண்டுகளை தின்னுமே என்று பதிலுரைக்கிறார் பதிலுரைக்கிறாள் எத்துண விசுவாசம் ஆண்டவரின் இறக்கப்பெருக்கம் இனி தடைபட முடியாது ஸ்திரீயே உனது விசுவாசம் பெரிது நீ விரும்பியபடியே உனக்கு ஆக கடவுது என்று கடைசியாக அவளது மன்றாட்டுக்கு செவிசாக்கிறார் சகோதரர்களே இச்சம்பவத்தை நாம் அடிக்கடி சிந்திப்போம் இப்பெண் பிள்ளையை நாமும் கண்டு பாவிக்க முயலுவோம் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற திருவிழம் பற்றியே இதோ உமது திருச்சமூகத்தில் சாஷ்டமாக விழுந்து கிடக்கும் அடியோரை திருபை கண்ணோக்கி அருளும் தேவிரருடைய வாக்கு தத்தங்களிலும் அன்பிலும் இரக்கத்திலும் முழு நம்பிக்கை கொண்டு உமது கிருபை சமாசன சிம்மாசனத்தின் முன் எமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறோம் அவைகளும் திருச்சித்திற்கு ஒத்திருக்குமாயின் அவைகளை கேட்டு அருள வேண்டுமென்றுமை மன்றாடுகிறோம் தேவரீர் அவைகளுக்கு மீண்டும் மீண்டும் தேவரே மன்றாட எமக்கு மன உறுதியை அளித்தறலும் அவநம்பிக்கையையும் அதை அவதைரியத்தையும் எங்கள் உள்ளத்தை விட்டு ஓட்டியறிலும் மனதாழ்ச்சியையும் விசுவாசத்தையும் எங்களிடத்தில் அதிகரித்தருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டறலும்